ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா நமைய திராமி தேம் ஐஸ்வரம் புருஷோத்தம அஜுனன் சுலுன் பகவ நீ தப்பா நினச்சிக்க கூடாது நீ சொன்ன விஷயத்துலலாம் எனக்கு ரொம்ப ஸ்ரத்தை இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ஆனால் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து நான் கிருத்தார்த்தனாகணும்னு விரும்புகிறேன் அதற்காக உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறான் இந்த மூணாவது ஸ்லோகத்திலையும் நாலாவது ஸ்லோகத்திலையும் இப்போ நம்ம மூணாவது ஸ்லோகத்தை படிச்சிருக்கோம் ஹே பரமேஸ்வரா ஹே புருஷோத்தமா இதெல்லாம் பகவானை கூப்பிடுகிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை குருவாக விளங்குற தன் முன்னால பிரத்யக்ஷமா அந்த அவதார பார்த்து ஹே பரமேஸ்வரா ஹே புருஷோத்தமா துவம் தாங்கள் ஆத்மானம் யா ஆத்த தங்களை பற்றி எவ்வாறு உபதேசம் செய்தீர்களோ ஏவமேத்த இவ்வாறு தாங்கள் தங்களை பற்றி எவ்வாறு உபதேசம் செய்தீர்களோ நீங்கள் சொன்னது நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம் நீங்கள் தங்களை பற்றி எவ்வாறு சொன்னீர்களோ அது அப்படித்தான் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஆனாலும் ஸ்ரேயசி கேன திருப்தியத்தே அப்படின்னு ஒரு நியாயம் அதாவது நல்ல விஷயத்தில் யாருக்கு திருப்தி வரும் மோசமான விஷயத்திலேயாவது அதர்ம விஷயத்திலேயாவது ஒரு காலத்தில் அழுத்து போகும் உத்தமமான சத்விஷயங்களில் ஒருவனுக்கு அலுப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது ஸ்ரேயசி கேன திருப்ததே அப்படின்னு ஒரு நியாயம் அந்த நியாயம் அர்ஜுனன் பேசுகிறான் நீ சொல்ல சொல்ல எனக்கு ஆனந்தமாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறான் அகம் தே ஐஸ்வரம் ரூபம் திரட்டும் இச்சாமி ஹே புருஷோத்தமா உன்னுடைய அந்த ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிகி சம்பம் வைஷ்ணவம் ரூபங்கிறர் ஆதிசங்கரர் நான் உன்னுடைய அந்த அறிவு அனைத்தையும் ஆளக்கூடிய ஆற்றல் சிறந்த பல்வேறு விதமான வலிமை அறிவு வலிமை துன்பத்தை தாங்கிக் சக்தி உடம்பில் இருக்கிற சக்தி பொருள் பலம் ஆள் பலம் இப்படிலாம் சொல்கிறோமே இத்தனையும் உடைய பரிபூர்ணமாக உடைய அனைத்திலும் மேலோங்கி இருக்கக்கூடிய சக்தி படைத்த இறைவனுடைய ஸ்வரூபத்தை நான் நன்றாக பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைய பிரார்த்தனைய தர்மமான நியாயமான ஆசையை பகவானிடத்தில் வெளிப்படுத்தி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்கிறான் இந்த எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்